வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா கண்ணில் காமாலை நோய் வந்தவனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் நிலமாக தோன்றுவது போல் அஞ்ஞான வியாதி அறிவிலே படர்ந்தவனுக்கு ஆண்டவனுடைய உண்மை தோன்றாது ஆம் கண்ணில் காமாலை நோய் வந்தவனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் நிறமாக தோன்றுவது போல் அஞ்ஞான வியாதி அறிவிலே படந்தவனுக்கு ஆண்டவனுடைய உண்மை தோன்றாது என்கிறார் திருமுருக கிருபானந்தவாதியார் சுவாமிகள் நன்றி வணக்கம்